அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு விலங்கொடு மக்கள் அனையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இந்த குரல் இந்த கல்லாமை அதிகாரத்தினுடைய கடைசி குரல் கல்லாமைன்னா முறையாக கல்வியை பெறாத தன்மை கற்க முயலாமை இந்த குரல்ல திருவள்ளுவர் சொல்லுகிறார் படித்தவனையும் படிக்காதவனையும் ஒப்பிட்டு பார்த்தா கல்வி கற்காதவன் கல்வி கற்க முயலாதவன் விலங்குக்கு சமானம் என்று சொல்லுகிறார் விலங்கொடு மக்கள் அணையர் திருவள்ளுவர் கருதுகிறார் அதாவது நூல்களையெல்லாம் படிக்காத மனிதன் மனித பிறவியை வீணாக்குகிறான் என்று திருவள்ளுவர் கருதுகிறார் வடமொழியில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அதாவது நாலு விஷயம் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானது உண்பது உறங்குவது அச்சப்படுவது இனப்பெருக்கம் செய்வது இந்த ஆறாவது அறிவு தான் மனித விலங்குகளில் இருந்து காட்டுகிறது எவன் ஒருவன் இந்த ஆறாவது அறிவை சரியாக பயன்படுத்தலையோ அவன் மனித பிறவியினுடைய பயனை வீணடித்து விட்டதாகத்தான் அர்த்தம் நாம் இந்த கருத்தை முகவரையிலேயே பார்த்துருக்கோம் உள்ளந்தோறும் வள்ளுவோங்கிற இந்த தலைப்பில் முகவுரையிலே நம்ம இதை பார்த்தோம் ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் மிருகங்களுக்கு கூட ஒரு குறிக்கோள் இருக்குது போல இருக்குது ஆனால் படிக்காதவனுக்கு வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் இருக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேன் இன்னொரு உரையாசிரியர் தண்டபாணி தேசிகர் சுவாமி சொல்லுகிறார் மேலெழுந்தவாரியாக படித்தால் போராது முறையாக படிக்க வேண்டும் முறையாக படிக்கவில்லை என்றால் அறிஞர்கள் சபையிலே பேச இயலாது ஆகவே கல்வியை முறையாக கற்பது அவசியம் என்று குறிப்பிடுகிறார் யாரெல்லாம் சரியாக கற்கவில்லையோ கற்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் அவர்களால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை குறிக்கோளை அடைய முடியாது அப்படியே அடைவதாக தோன்றினாலும் அது நிலைத்து நிற்காது விலங்குகளெல்லாம் மனிதர்களை காட்டிலும் வலிமையுடையதாக இருந்தாலும் அவைகளெல்லாம் மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது அதை வீட்டிலேயே இருக்கக்கூடிய கிராமத்திலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் மனிதர்களால் உருவாக்க முடிகிறது யானை போன்ற மிருகங்களையெல்லாம் மனிதனும் கல்வியை கற்கவில்லை என்றால் அறிவை பண்படுத்தி வளர்க்கவில்லை என்றால் அவனுக்கு உடல் வளர்ச்சி இருக்குமே தவிர அகவளர்ச்சியோ பண்பு வளர்ச்சியோ இருக்காது எனவே அவன் விலங்குகளுக்கு ஒப்பானவனாகவே கருதப்படுகிறான் முறையாக நூல்களை கற்பதின் வாயிலாகவே ஒருவனுடைய எண்ணங்கள் முறையாக அமையும் அவன் மனிதனாக இருப்பது மட்டுமல்ல உயர்ந்த தெய்வ நிலையையும் கூட அடையலாம் ஆகவே நாம் இந்த அளவிலே கல்லாமை அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் ஏனையவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்